வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது அதிகாரபூர்வமான விமான அஞ்சல் சேவை இந்தியாவில் அலகாபாத் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வால்டர் ஜேம்ஸ் பட்டன் என்பவர் நியூசிலாந்து நாட்டில் சட்டப்பூர்வமாக மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட கடைசி நபர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நேபாளத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காம்பியா பிரிட்டனிடமிருந்து விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாமக குளம் நெரிசலில் கும்பேஸ்வரர் கோவிலில் மகாமக குளத்தில் இடம்பெற்ற கும்பமேளா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா கலந்து கொண்டபோது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி அறுபது பேர் வரை உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தென்கொரியாவில் சுரங்கப்பாதை ஒன்றில் ஏற்பட்ட தீயில் சிக்கி இருநூறு பேர் வரையில் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டெல்லியிலிருந்து பாகிஸ்தான் சென்று கொண்டிருந்த சம்ஜோதா விரைவு ரயிலில் குண்டுகள் வெடித்து தீப்பிடித்ததில் அறுபத்தி பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கிளை டாம்பா என்பவர் ஜனவரி மாதம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஆராய்ந்து புளுட்டோ கிரகத்தை கண்டுபிடித்தார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம்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 நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மார்டின் லூதர் ஜெர்மன் சமய சீர்திருத்தவாதி ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு மைக்கேல் ஆஞ்சலோ இத்தாலிய ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ராபர்ட் ஓபன்ஹெய்மர் அணுகுண்டை கண்டுபிடித்தவர் இந்நாளின் சிறப்புகள் காம்பியா விடுதலை நாள் இன்று